ம் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா மெய்யன்பர்களே சாஸ்திரங்கள் நம்முடைய புருஷார்த்தங்களை நான்காகப் பிரித்து கூறுகிறது பொருள் ஈட்டுவதற்கும் வாயிலாக இன்பத்தை துய்ப்பதற்கும் இயல்பாகவே அனைத்து உடல்களிலும் இருக்கின்ற உயிர்கள் முயல்கின்றன எந்த உடலில் வாழ்ந்தாலும் உயிர்கள் அததற்குரிய பாதுகாப்பையும் இன்ப நுகர்ச்சியையும் இயல்பாகவே நாடுகின்றன உடலை பாதுகாத்து கொள்ளுதல் புலனின்பங்களை துய்த்தல் இயல்பான குறிக்கோள்களாக இருக்கின்றன சாஸ்திரங்கள் அவற்றை நெறிப்படுத்துகின்றன அறவழியில் நம்மை பாதுகாத்து கொண்டு அறவழியில் இன்பம் துய்க்குமாறு சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன பிற உடலில் வாழ்கின்ற உயிர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட வாய்ப்பில்லை அவை நன்மை தீமை இரண்டையும் செய்வதில்லை மனித உடலில் வாழ்கின்ற உயிர்தான் சுயநலம் அதிகமாக உடையதாக இருக்கிறது பொருளை பெறுவதற்காகவும் புலநின்பங்களை தூய்ப்பதற்காகவும் அறத்திற்கு முரண்பட்ட தவறான வழிகளில் ஈடுபடவும் செய்கிறது பிற உடல்களில் வாழ்கின்ற உயிர்கள் அவ்வாறு செய்ய இயலாது அவற்றால் தவறு செய்ய முடியாது மனித உடலில் வாழ்கின்ற உயிர்கள்தான் நன்மையையும் தீமையையும் செய்கின்றன எனவே சாஸ்திரங்கள் தர்மபுருஷார்த்தத்தை உபதேசிக்கிறது மனித உடல்களில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் பிறரிடமிருந்து பறிக்கவும் சிறிது பக்குவப்பட்டால் பங்கிடவும் நன்கு பக்குவப்பட்டால் வழங்கவும் செய்கின்றன அனைத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மனிதனிடத்தில் ஏற்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் அவ்வாறு நடந்து கொண்டால் மனித வாழ்வில் துன்பம் அதிகமாகிவிடும் எனவே சாஸ்திரங்கள் தர்மபுருஷார்த்தத்திற்கு மிக முக்கியத்துவம் தருகின்றன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தர்மம் எனப்படும் அறம் மிக முக்கியமானதொன்றாகும் ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வாச்சைவாவதாரியதாம் ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம்ன சமாச்சரேத் நமக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்வது அறமாகும் நமக்கு பிறர் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்குச் செய்யாமல் இருப்பது அறமாகும் அனைத்து தர்மங்களின் சாரம் இதுவே பிறர் நம்மிடம் பொய்கூறக்கூடாது என்று நாம் விரும்பினால் நாம் பிறரிடம் பொய்பேசக்கூடாது பிறர் நம்மை துன்புறுத்தக்கூடாது என்று நாம் கருதினால் நாம் பிறரை துன்புறுத்தக்கூடாது மனித உடலின் மாண்பு என்னவென்றால் தெளிந்த பகுத்தறிவோடு ஆழ்ந்த அன்போடு அறத்தை கடைபிடிப்பதே ஆகும் அறத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பும் அறவழியில் இன்பம் துய்க்கும் வாய்ப்பும் அமையும் என்பதில் ஐயமில்லை அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல சிறந்த இன்பத்துக்குக் காரணம் அறமேயாகும் பொருளோ புலனின்பொருள்களோ உண்மையில் இன்பத்தைத் தருவதில்லை அதை பெரியோர்கள் புகழ்ந்தும் சொல்ல பொருளும் இன்பமும் உடையவர்களாக இருப்பதைக் காட்டிலும் அறமும் அன்பும் நம்மிடம் ஓங்கியிருக்க வேண்டும் இதுவே சாஸ்திரங்களின் அன்பான உபதேசம் மனித பிறவியின் சிறப்பு ஈஸ்வர பக்தியும் தர்ம அனுஷ்டானமுமே ஆகும் அறத்திற்கு எண்ணற்ற அம்சங்கள் உண்டு அறம் முக்தியையும் தரும் உலக வாழ்க்கைக்குத் தேவையான பொருளையும் இன்பத்தையும் தரும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்றார் வள்ளுவருந்தகை மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு அறத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கித் தருவது வேறு என்ன இருக்கிறது என்பது இந்த திருக்குறளின் பொருள் அறம் வீடு வேற்றை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இவ்வுலகில் பாதுகாப்போடு வாழ்வதற்கும் அளவோடு இன்பம் துய்ப்பதற்கும் அருள் புரிகிறது அறம் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் பெருநன்மையை செய்கிறது பாரத தேசம் தர்மபூமி என்று அழைக்கப்படுகிறது அதிகாலையிலிருந்து உறங்கப் போகும் வரை வாழ்க்கையை முறையாக வைத்துக்கொள்வதே அறமாகும் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இவற்றை சாஸ்திர வைத்துக் கொள்வதே அறமாகும் சாஸ்திர கருத்துக்களே உள்ளத்தில் ஓங்கி இருக்க வேண்டும் சொற்களில் அறம் மிளிர வேண்டும் செயல்களில் அறம் வெளிப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய மக்களாகிய நாம் கட்டாயம் கட்டுப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதைப்போல சாஸ்திரங்களின் உபதேசங்களுக்கும் கட்டாயம் கட்டுப்பட்டு நடப்பது மிக மிக அவசியமாகும் நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் சாஸ்திர நெறியில் இயங்க வேண்டும் அறமே நமது குறிக்கோள் அறச் செயல்களின் வாயிலாக புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் புண்ணியம் அனைத்தையும் தரும் புண்ணியத்தை சம்பாதிக்கும் போது பொருளும் இன்பமும் தானே வந்து சேரும் இடைவிடாது அறத்திலேயே நிலை நிற்க அறமே ஆனந்தம் அறவாழி அந்தணன் தாழ் அறங்களை இடைவிடாது பின்பற்றி அறத்தான் வரும் இன்பத்தை நுகர்வோமாக தனி அமைதியையும் சமூகத்தின் அமைதியையும் தாங்குவது வளர்ப்பது பாதுகாப்பது அறமேயாகும் அறவழியிலேயே நிலைநிற்க ஆதிகுருநாதர் அருள் புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்